திருமுகம் ஏழு சாதுக்கள் சார்பு மூன்று ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று அறுபது சிவமயம் நற்குணங்களில் சிறந்து சிவானுபவ விருப்பத்தில் சித்தத்தை வைத்து நமது கண்மணி போல் விளங்கிய சிரஞ்சீவி இரத்தின முதலியாருக்கு தீர்க்காயிலும் சிவக்ஞானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக தமது சுபசரித்திர விபவங்களையும் மகாராஜராஜ ஸ்ரீ திருவேங்கட முதலியார் முதலாகியவர்களது விபவங்களையும் கேட்க விருப்பம் உள்ளவனாக இருக்கின்றேன் செய்யுள் ஊய்வதாம் இது நம் குரு ஆனை ஒன்று உரைப்பேன் ஆதி சித்தாந்தத்து மறைமுடி தளர்த்தும் நைவதின்றி ஆங்கு அதுவதுவாயது நமது தெய்வமாகிய சிவபரம் பொருளெனத் தெளிவீர் இங்கனம் சிவபரம்பொருளை அனுபவித்தற்கு முக்கியம் ஜீவகாருண்யம் பாசவைராகம் சிவபக்தி இவை கிடைத்தற்கு முதற்கருவி சாதுக்கள் சார்பு ஆகலின் அவசியம் சாதுக்கள் சார்பு வேண்டும் நல்லது சாதுக்கள் சார்பு தற்காலத்தில் கிடைப்பினும் கிடையாவிடனும் நம்மை எழுபிறப்பென்னும் பெருங்கடலை கடப்பித்து பேரின்பமென்னும் கரையிலேற்றும் சைவ பதியின் தெய்வ புனையாக வாய்த்த திருமந்திரமாகிய பஞ்சாக்கரத்தை இடைவிடாது சிந்தித்து கொண்டும் சிவபிரான் திருவடிகளை பாவித்து கொண்டும் வருவது முக்கியத்தினும் முக்கியம் ஆகலில் நமக்கு இது அவசியம் பற்ற வேண்டிய காரியம் மற்றவைகளை குறித்து அறிவிக்க தமது நன்மணத்திற்கு நான் விரிக்க வேண்டுவதில்லை இனி திரவிய விஷயத்தில் என்னை குறித்து விசேஷ முயற்சி எடுத்து கொள்ள வேண்டாம் அனுப்பும்படி நேரிட்டால் ரிஜிஸ்டர் செய்து அனுப்ப வேண்டும் நான் அவசியம் பங்குனி மாதத்திற்குள் வந்து சேருவேன் தாம் தேக முதலியவற்றை பக்குவமாக திருவருள் சகாயத்தால் காத்தல் வேண்டும் இங்கனம் மகாராஜராஜ ஸ்ரீ நாயக்கர்வாழ் ஷேமம் அவர்கள் தாயார் இடத்திலிருந்து ஏதாவது கடிதம் வரில் இங்கே அனுப்ப வேண்டும் வேணும் சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இஃது சென்னப்பட்டினம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கணச்சண்டை வீராசாமி பிள்ளை தெருவில் மகாராஜராஜ ஸ்ரீ சுப்புராய பிள்ளையவர்கள் வீட்டுக்கு எதிர்வீடு ஸ்ரீ ரத்தன முதலியார் அவர்களுக்கு சேர்வது